வணக்கம் செப்டம்பர் பதினொன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரப்புக்கோட்டை நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று பரூஜ் பிளம்பேக் என்பவரை கௌரவப்படுத்துவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி மஞ்சள் காமாலை தினம் அனுசரிக்கப்படுகிறது இரண்டு பொது ஆட்சியின் அடர்த்தியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவது சத்திய நிஸ்தா திட்டம் என்பதாகும் மூன்று தமிழக அரசின் சொத்து வரியை அதிகரிக்கப்பட்டு ஜூலை இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினெட்டு அன்று குறைக்கப்பட்டது நான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரமோ மகாசேசை விருது பெற்றவர்களின் இந்தியர்களின் எண்ணிக்கை இரண்டு பேர் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று காந்தியடிகள் உலகத்தை மாற்றிய ஆண்டுகள் ஆயிரத்தி முதல் ஆயிரத்தி வரை என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் இரண்டு பாகிஸ்தான் நாட்டின் உயர்நீதிமன்றத்தின் முதல் பெண் தலைமை நீதிபதி யார் மூன்று இந்தியாவில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உற்பத்தியில் முதல் இடத்தில் உள்ள மாநிலம் எது நான்கு இந்தியாவின் முதல் முறையாக எந்த மாநிலத்தில் பெண்களுக்காக முற்றிலும் பெண்களே பணியாற்றும் வகையில் பொதுத்துறையின் கீழ் இயங்கும் உணவகத்தை திறந்துள்ளது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி